தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய காலகட்டத்தில் நம் நாட்டில் நடக்கும் தீமைகளுக்கு முடிவில்லையா யாரும் இதற்கு பதில் செய்ய மாட்டார்களா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் மனிதர்களே நிச்சயமாய் முடிவு உண்டு உங்கள் கண்ணீர்களுக்கு பதில் உண்டு கத்துடைய கண்கள் தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமாயும் நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மையாயும் நோக்கி கொண்டிருக்கிறது கத்துடைய கண்களுக்கு ஒருவரும் தப்ப முடியாது என்று இப்பொழுது புதிய சிலையம் சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ் ஏசுதாசன் அவர்கள் கொடுக்கும் நம்பிக்கையான செய்தியை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம் தேவனுடைய பரிசுத்தன ஆபத்திற்கு மையமண்டாவதாக இந்த மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் இந்த பரிசுத்தன நாளிலும் தேவனுடைய திருச்சபையாக ஆராதிக்க அண்ட ஒரு நமக்கு நல்ல கிருமைக்காக ஆண்டவர் நான் போத்தறிப்போமா இல்லையிலோயா இல்லையிலோயா அல்லா அண்ட தேவனுடைய அளவற்ற கிருமை நம்ம தயவு அவருடைய பரிசு சன்னிதானத்தில் மகாபரிசுத்தானத்தில் தேவன் பிரசன்னமாக இருக்கிற இடத்துல பேசுகின்ற நான் வந்து கருத்தரை ஆராதிக்கும் சிலாக்கியம் பெற்றுக் கொண்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக ஹலோய்யா ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய மரணத்தின் மூலமாக மகாபருஷு தலத்திற்கு மனிதர்கள் போக இருந்த அந்த திரைச்சியலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்து என்று நாம் காணுகிறோம் ஏசு கிருஷ்ணனுடைய மரணத்தின் மூலமாக நாம் இந்த மகாபரிசு தலத்துக்குள் பிரவேசிக்கும் சிலாக்கிய பெற்றாக ஆண்டி வைத்த அளவற்றை கருமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் வைக்கக்கூடிய ஒரு செய்தி ஆண்டவர் எனக்கு அதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அலையிலோயா நமது ஆண்டவராகிய தேவனுடைய கண்கள் அதாவது அவர்களுடைய கண்கள் மனபுத்திரர்களை உலகம் உள்ள மனிதர்களை நோக்கி பார்த்துக் கொண்டே சொல்லப்பட்டவர்கள் அக்கினிச்சுடவை அந்த கண்கள் இரவுகள் அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவருக்கு கலைப்பும் இல்லை சுவர்வும் இல்லை அவர் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார் என்று நாம் காண சில வேளையில் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு புரிய நெருக்கங்கள் சூழலைகள் ஏற்படுகின்றது ஆண்டு அவர் என்று நாம் சில நினைக்கலாம் யோசிக்கலாம் இல்லை அருமை ஆண்டவர்களே கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கொண்டே இருக்கின்றதா தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய அவருடைய வல்லமை வெளிப்படுத்தும் விரோதமாக தீமை செயலர்களை தண்டிக்கும் அவர்களுக்கு விரோதமாக கற்றுடைய நோக்கமாக இருக்கிறது என்று இரண்டு நாளாக புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கிறார் தம்மை பற்றி உத்தமர்த்து இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கப்பண்ணும்படி கர்த்துடைய கண்கள் பூமி எங்கும் கொண்டிருக்கிறது தேவனுடைய கண்கள் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக பூமி எங்கும் கொண்டிருக்கிறது தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியாது அதாவது உலகத்தில் நடக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் தீமைகள் எல்லாம் பார்க்கின்றாரா என்று நாம் சில வேடையில் எண்ணுகிறதே என்று அதாவது நாம் சில வேடையில் பெருமூச்சு விடுகின்றோம் தேவன் சமூகத்திலே மன்றாடுகின்றோம் அருமையானவர்களே தேவனுடைய கண்கள் அதாவது பூமி எங்கும் இதற்காக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த அவர் வல்லமையுடைய வெளிப்படுத்தும் மைமை உண்டாவதாக அடைக்கலமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது அதிகாரம் எட்டாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் இதோ கத்ராகி ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது மகிமை உண்டாவதாக கத்திராய கத்திராகி தேவனுடைய கண்கள் பாவமுள்ள ஜாதிக்கு தேசத்துக்கு ரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது எந்த தேசத்திலே கொடுமை நடக்கிறதோ அந்த தேசத்துக்கு கண்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது ஏற்ற வேளையில் அதற்கான முறையில் அவருடைய வல்லமை வெளிப்படுத்தி அவர் யார் என்பதை காண்பிப்பார் என்பதை கத்திட பிள்ளைகளாக நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி அதை அவர் விட்டுவிடுகிறது அல்ல வருக சோனோ குமார் அவருடைய பாவம் வானபுரிய வெட்டிவிட்டது என்று நாம் காணுகின்றோம் அவ்வளவு கொடுமையான பாவம் பெறுகி நேரம் வந்தபோது ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தவர் சுத்தமானார் சோதோ குமாரா சோதோ பட்டணம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அங்கே ஒரு நீதிமான் இருந்தார் அந்த அந்த தேசத்தை வெளியடுத்து போட்டாரி நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கின்றார் ஒருவரும் கட்டுப்போக கூடாது என்பதற்காக ஒரு தேசமும் அழைந்து போக கூடாது என்பதற்காக அண்டவராகி தேவன் இந்த பூமியில வந்து இதனுடைய ஜீவனை கொடுத்து அந்த ஆபரிய தியாகம் வீணாய் போய்விடக் கூடாது என்பதற்காக பொறுமையோடு காத்திருக்கின்றார் வெளிப்படுத்தக்கூடிய வரும்போது ஒன்று பேர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வாக்கியத்தையும் ஒருவர் கண்கள் நீதிமன்ற்கள் மேல் நோக்கமாக அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக தீமை செய்களுக்கோ கருத்துடைய முகம் விரோதமாக தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்துடைய முகம் கண்கள் நோக்கமாக இருக்கின்றது அவர்களை விடுவிக்க அவளை காப்பாற்ற ஒரு நாள் சாத்தாரத்தில் ஆண்டவர் கேட்டார் அதாவது எங்கே இருந்து வருகிறார் என்று கேட்டார் உலகம் முழுவர் சொன்னார் நீதிமன்றிய உத்தமனாகிய என்னுடைய முகன் மேலே கண்ணை வைத்தாயோ என்று கேட்டார் கவனம் எங்க இருக்க பாரு நீதிமன்ற்களை காப்பாற்றுவதில் அவ்வளவு கவனமாக இருக்கின்றார் நீதிமன்ற்களுக்கு அருமையாக தேவின்ற ஆண்டனுடைய கண்கள் எங்கு ஆகி கொண்டிருக்கின்றது எங்கே தம்முடைய உத்தமர்கள் இருக்கின்றார்கள் எங்கே தமிழ் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் எங்கே நம்முடைய பிள்ளைகளுக்கு நெருக்கம் ஏற்படுகின்றது எங்கே தம்முடைய பிள்ளைகள் சஞ்சலப்படுகிறார்கள் அவர் கவனித்துக் கொண்டே இருக்கின்ற ஒருபோதும் கைவிடாது தேவன் சத்துருட்கள் ஒப்பு கொடுக்காத தேவ அதாவது என்பதை கவனிப்பதிலே அது கவனமாக இருக்கிறது என்று நாம் காணுகிறோம் மயிமை உண்டாவதாக சொல்லப்படுகிற ஒரு அரசன் அந்த தேசத்துல ஞாபகத்து என்று சொல்லப்படுகிற ஒரு குடியான ஒன்று காணுகின்றோம் போது அரமணிக்கு ஒரு திராட்சை தோட்டத்தை இந்த அரசன் கேட்டான் எனக்கு அது குடு அதுக்குரிய கரையத்தை தருகிறேன் இல்லாவிட்டால் உனக்கு இதுக்கு ஈடாக வேறொரு நல்ல திராட்ச தோட்டத்தை தருகிறேன் சொன்னான் அப்பொழுது சொன்னது அதாவது நான் என்னுடைய தகப்பனுடைய தாக்குடைய சுதந்திரத்தை நான் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னபோது இவன் சோர்வடைந்து வீட்டில் வந்து படைத்திருந்தான் அவனுடைய மனைவி இயேசபேல் என்று சொல்லப்படுகிற அறக்கி இருக்கிறாள் அல்லவா அவள் கேட்டாள் ஏன் இவளை சோர்வாக படத்திருக்கிறேன் நான் தன்னுடைய திராட்சத்தோடதை தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் அவள் சொன்னால் நீர் ஒரு அரசன் தானே நீர் இந்த நாட்டை ஆளுகின்றவர் அல்லவா அன் அப்படினால நான் அதை நமக்கு தருகிறேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணி அவரு வசிக்கிற அந்த அந்த தேசத்தில் இருக்கிற மூப்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இவனுடைய பேரால இவனுடைய லற்ற பேடையில ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பினாள் நீங்கள் உபவாசம் என்று ஒரு நாளை நியமியுங்கள் நியமித்து அங்கே லாபத்தையும் கூப்பிடுங்கள் கூப்பிட்டு வைத்து கொண்டு ஒன்று செய்ய வேண்டும் ரெண்டு பேரியாளர் மக்களை எழுப்பி இவன் வந்து கடவுளுக்கு என்னுடைய ராஜாவுக்கு ரோதமாகவும் தவறு செய்தான் குற்றம் செய்தான் என்று கல்லறிந்து கொன்று விடுங்கள் கிறிஸ்தவர்களை ஒழிக்கிறார் ஊழியக்காரர்களை அடித்தால் உதைத்தால் இவர்கள் அடிபட்டு போகிறவர்கள் இவர்கள் எழுத்து நிற்க திராணியற்றவர்கள் மைனாரிட்டி மக்கள் ஒருவர் இருக்கிறார் அவருடைய கண்கள் எங்கு உணா்க்கொண்டே இருக்கின்றது அவர்களுக்கு புரோதமாக கத்தோட முகம் முகம் அவர்களுக்கு புரோதமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது அருமையான தேவண்டு பிள்ளைகளே இப்படி செய்யப்பட்டது அங்கே உபபாசம் ஒரு நாளை வைத்து அங்கே ரெண்டு பேரை சாட்சியாக விட்டு அந்த ஞாபகத்தை கலர்ந்து கொண்டு விட்டார்கள் இப்போ சொன்ன தோட்டத்தை தரமாட்டேன் என்று அவன் போய் போய்விட்டான் நீர் போய் சுந்தரித்துக் கொள்ளும் இவரது சுதந்திரித்து போற போது அங்கே தேவனுடைய மனசில் வந்து நிற்கிறார் கர்த்த கண்கள் அவைகளை காணும் எந்த மறைவிடத்திலே நடக்கிற தீமைகளையும் பார்க்கின்ற ஒருவர் இருக்கின்றார் அருமையானவர்களே தேவையாக நாமும் அறிந்து கொள்ள வேண்டும் நமக்குறவாய் செயல்படுகிறவர்களா இருந்தாலும் சரி அது நாம் நம்மளே தேவனுக்குறமாயிருக்கிற செயல்முறைகளாயிருந்தாலும் சரி அவைகளை ஒருவர் பார்க்கிறார் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாகிக் கொண்டே இருக்கின்றது என்று நாம் காணுகின்றோம் அருமையான கண்டது ராஜாவை ஆகாபை சந்திக்கும்படி போ இதோ அவன் நீ கொலை செய்ததும் என்று சொல் என்றார் அப்பொழுது என் பகைங்கனே என்னை கண்டுபிடித்தாயா என்றான் அதற்கு அவன் கண்டுபிடித்தேன் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று தேவனுக்கு மகிமை உண்டாவதாக மனிதன் ஒரு குடியானவன் கொல செய்யப்பட்டதை உலகத்தில் இன்றைக்கு இந்தியா தேசத்திலே எத்தனை அரியாயங்கள் நடக்கிறது பாருங்கள் இதை யார் கேட்பது அதிகாரம் இருக்கிறது என்கிறதை வைத்து செயல்படுகிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார் பாவம் செய்த தேசத்துக்கு கத்திய கண்கள் அவைகளை காணுகின்றது ஆளுகின்ற அரசன் ஆனப்படினால ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது அந்த செய்தியை பண்ண முடியாது ஆனப்படினால இப்படி அது அமைக்கப்பட்ட ஒன்று கர்த்தர் கேட்டார் கொண்டாகிவிட்டு சொத்த பயனை சுதந்திரத்துக்கொள் என்று ஒரு மனைவி ஏ சொல்லிவிட்டார் இவர் அதை எழுப்பதற்காக அங்கே சென்றார் அங்கே தேவனுடைய நாம் எழுகிற எண்ணங்களையும் அவர் அறிகின்றவராக இருக்கின்றார் ஆ தேவனுக்கு மய்மை அருள் தேவனை பற்றிய அறிவு நமக்கு இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டிய அருமையானவர்களே நம்முடைய தேவன் யார் அவர் ஒரு மனிதனா மனிதனா வந்ததனால் அவர் தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமாக வேதம் சொல்கின்றது தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அதனுடைய பலனை அவர் அனுபவித்தார் அவருடைய சரீரம் முழுவதும் நாய் திண்டு போட்டது ஒரு மண்டவோடும் அதாவது அது யாரும் பார்க்கவில்லை என்று சொல்ல முடியாது தீமை செய்கிறவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அது கத்தைய நியமனம் கத்துடைய தீர்மானம் அது அப்படித்தான் கருத்து நீதி செய்கின்றார் அறிவிதால் அருமையானவர்களே தேவனை அறிந்தவர்களாயிருந்தாலும் சரி அவர்கள் தங்களுடைய கையில் அதிகாரம் இருக்கிறான் ராஜா என்று எண்ணி அவர்கள் தீமை செய்ய முற்படுவார்கள் ஆனால் அவர்களுக்கு விரோதமாகவும் கத்தடி முகம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று ரெண்டு சுவாமி வரைக்குள்ள வாசிக்கும் போது அரசன் தாபிதராஜாவுடைய வாழ்க்கையில உண்டான ஒரு பெரும் தவறை நாம் காணுகின்றோம் இன்று கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ளே துடிகரமான பாவங்கள் புகுந்து விட்டது அருமையானவர்களே ஊழியர் செய்கிறவர்கள் சுதந்திரமாக அவர்கள் பாவம் செய்யவும் சுதந்திரவாதிகளாக ஆகிவிட்டது போல இருக்கிறது இந்த கட்டுரை கண்கள்ிக்கொண்டிருக்கிறது கட்டுரை முகம் வைக்கப்பட்டிருக்கின்றது அறுபடியாக தீமை செய்கிறவர்களை நீ என்னை எடுத்து பட்டயம் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் அதிகாரமும் அரசாங்கம் ஆளுகையும் இருந்தபடியார் அதாவது குடும்பத்தை அதாவது அலங்காரப்படுத்தி போட்டார் முன்புமாக <muchas> <muchas> எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்திருந்தாலும் நான் தீமை செய்வேன் ஆனால் கத்துடைய முகம் எனக்கு விரதமாக வைக்கப்படும் என்று வேதம் சொல்கின்றது இந்த தாவித ராஜா இப்படிப்பட்ட ஒரு தவறு அவர் செய்தபடினால யார் பார்த்தது ஒருவரும் பார்க்கவில்லை ஒருவருக்கும் தெரியாது தனக்கு வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு சமைத்து கொடுப்பதற்காக அந்த ஆட்டை அடித்து கொடுத்து என்று ஒரு கதையை சொல்ல அவனுக்கு என்னால் அவர் அரசன் இப்படி தவறு செய்தீர் என்று சொன்னால் உடனே பட்டை குறையில அதாவது இடுப்புல அவருடைய வாழ் கிணக்கம் எடுத்து வீசிடுவார் அது அப்படின்னாலும் அப்படி சொல்லாமல் ஒரு கதையாக சொன்னார் இப்படி சொல்லுவார் அவனுடைய வீட்டில் நிறைய ஆளுகள் மாடிகள் உண்டு என்ன வேண்டும் என்றாலும் கொடுத்திருப்பேன் அவன் இப்படி ஒரு பெரும் தவறை செய்து விட்டான் அவன் இப்போ எச்சரிக்க வேண்டும் பட்டையம் அவனுடைய வீட்டை விட்டு நீங்காது தேவையான பிள்ளைகளா இருக்கிறதால் ஆண்டவர் ஒண்ணும் கண்டுகிட மாட்டார் மன்னித்து விடுவார் மன்னித்து செய்து விட்டு போய் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெற்று விடலாம் அது ஒரு ஈசியான வழி என்று சொல்லுகிறாரு இயேசு அறிந்து கொண்ட பிறகு ரட்சிக்கப்பட்ட பிறகு மீறுதல் பண்ணினால் மன்னிப்பு உண்டு அறிக்கை செய்தால் மன்னிப்பு உண்டு ஆனால் தண்டனை அதோடு உண்டு தண்டித்து சாபத்தை நீக்குகிறார் என்று நாம் காடுகின்றோம் அருமையான கத்துணை பிள்ளைகளே இந்த குற்றத்தை தேவன் கண்டார் பாவ பிள்ள ராட்சியத்துக்கு ரூபாய் கத்துணை முகம் வைக்கப்பட்டிருக்கிறது பாவம் செய்கிற கத்துடன் முகம் வைக்கப்பட்டிருக்கிறது அருமையான நாம் வார்த்தளினால் எக்கப்படுகின்றோம் இரண்டாவதாகமக்கு உதமாக எந்தாலும் சரி தேவையுறவாய் தேவைய் தெய்வீக காரியங்களுக்கு உரமாய் எவ்வளவு பெரிய சர்ச்சைகள் எழுப்பினாலும் சரி கத்துடைய முகம் வைக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் சோதோ குமார அழிந்த இடத்தை போய் ஒரு நாள் பார்த்தோம் சபக்கடலாக கிடக்கின்றது பார்ப்பதற்கு முடிய கிராமங்களில் இந்த உரக்கண்டு மழை பெய்தால் அந்த மாதிரி தண்ணீர் கிடைக்கிறது வானத்திலிருந்து அக்கினி நெருப்பு விழுந்து அக்கினி கந்தமும் விழுந்து அந்த பட்டணத்தை எரித்து போட்டது என்று நாம் காணுகின்றோம் மேலே இருக்கிறது மனிதர்கள் பார்க்கவில்லை கீழே தான் பார்க்கிறார்கள் கீழே பார்க்கிறார்கள் இந்தியாவில் கிறிஸ்தவ ரெண்டு தான் இருக்கிறார் ஒழிக்கிறதான் என்று நினைக்கிறார்கள் ஒடுக்க கர்த்தடைய கண் சர்வலோகத்தை படைத்த ஆண்டவருடைய அதிகாரம் படைத்தொண்டே இருக்கின்றது என்று நாம் காணுகின்றோம் அருமையான கத்தருடைய கண் தேவனுடைய முகம் ஒரு தேசத்திற்கோ ஒரு குடும்பத்துக்கோ ஒரு ஜனத்திற்கோ ஒரு ஆளுக்கு விரோதமா மகா பயங்கரமாக அது இருக்கும் அருமையானவர்களே தேவனுக்கு மயிமே நான் அடிக்கடி சொல்கிறதானே வளர்க்கிற மிருகங்கள் எல்லாம் தரையை உயர்த்தி அங்கே அங்கே பார்க்கும் குலைகொப்பு இருக்கிறதா என்று பார்க்கும் எல்லாமே பார்க்கும் அப்படி போல நீர் வாழும் செந்த கீழே கூட மேலே பார்க்கும் என்று நாம் காணுகிறோம் அடிக்கடி தண்ணீரோட்டு வழியை வந்து கொப்பளித்து மேலே இருக்கிறது இதெல்லாம் நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த பன்றி இருக்கிறது இது மட்டும் மேலே பார்க்கவே செய்யாது அதனுடைய பார்வை இப்பொழுது கீழே தான் இருக்கும் எங்கே அசுத்தம் கிடைக்கிறது எங்கே அசுத்தம் கிடைக்கிறது என்று அந்த மோப்பத்தில் தான் அது அப்படிப்பட்ட மனிதர்களும் உண்டு காணுகின்ற அதுவரைக்கும் ஒன்று இருக்கிறது என்று அதற்கு தெரியவே செய்யாதா கீழே பூமி மண்ணத்தான் அதற்கு தெரியும் அசுத்த மண்ணும் தெரியும் கடைசி நேரத்தில் வானத்தை பார்க்கிறது அப்படித்தான் இன்று அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஒரு அரசாங்கம் இருக்கின்றது என்கிறத அறியவில்லை அருமையானவர்களிடம் ஆண்டவராகிய தேவனுடைய கண்கள் பூமி எதற்காக நம்முடைய வல்லமை வெளிப்படுத்த முடியாது நன்மை செயவர்களுக்கு தன்னுடைய நன்மையாகிய வல்லமை கொடுக்கும் முடியாத தீமை செய்கிறவர்களுக்கு தீமையாகிய தண்டமையை அனுப்பும் முடியாக கற்றுரை கண்கள் பூமி எங்கும் விளாவி கொண்டிருக்கின்றது இந்த ஆகாப் என்று சொல்லப்படுகிறவன் அந்த குடியானவனுடைய லாபத்துடைய திராட்சை திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொண்டார் தேவன் அதை கண்டார் நம்முடைய உத்தனாகிய எலியா தீர்க்கனுக்கு சொல்லி அவன் எச்சரிக்கப்பட்டான் அவன் மனம் திரும்ப முடியாது தண்டனை அனுபவித்தாள் என்று நாம் காணுகின்ற ஹெலே இலையா தீமை செயல்களை கட்டுரை கண்கள் பார்க்கிறது உலகத்தில் எந்த கொடுமுடியில் எந்த உயர்ந்தளத்தில் எங்கே நடந்தாலும் சரி கட்டுரை கண் பார்க்கின்றது என்ற இந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும் சொல்லுகிறார் ஹெலேலோயா தாவீர் ராஜா என்னுடைய வாழ்க்கையில் அவர் அரசனா இருந்தபடியினாலே அவரோட பெரிய ஒரு தவறை செய்தார் கருத்தர் சொன்னார் அவன் இந்த பட்டை அவனுடைய வீட்டை விட்டு நீங்காது அடுத்து அவன் மறைவிடத்திலே குற்றம் செய்தான் வெளிப்படையாக குடும்பத்திலே நடக்கும் சொன்னார் அப்படியே ஆயிற்று என்று நாம் காணுகிறார் அருமையான தேவைய பிள்ளைகளை கஸ்தரை கண்கள் பூமிக்கு உலாவிக்கொண்டிருக்கிறது அவர் தமிழ் வல்லமையே வல்லமையை வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக கஸ்தரை கண்கள் உருவி கொண்டிருக்கிறது என்று நாம் காணுகிறோம் மறைவிடத்தில் ஒண்ணுமில்லை அலேலுயா அலேலு அலேலுயா ஒன்று மறைந்திருக்காது தேவன் ஆதியிலே படைத்த மனிதனாகிய ஆதாமும் ஏவாடும் ஆதாம் தேவ கற்றலை பெற்றவர் என்று நாம் காணுகின்றோம் கட்டளை பெற்றுக்கொண்ட மனிதன் மீறுதல் செய்துவிட்டபடி ஒழிப்பதற்கு இடம் தேடி தோட்டத்துக்குள்ளே போய் உழைந்து கிடக்கின்றார் என்ன இருக்கிறது ஆனாலும் ஆண்டவருக்கு ஒரு மறைவும் இல்லை லேலா அவருக்கு எல்லாரோ பனாக இருக்கிறது நீர்தல் பண்ணிடப்படுகிறார் தேவனுக்கு உலோகமாக துரோகம் செய்தபடுகிறார் இவர்கள் ஒளிந்திருக்கின்றார்கள் ஆண்டவர் கூப்பிடுகின்றார் ஆதி ஆகும் எட்டாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியம் லே லோய்யா லேலியா பாவம் செய்து விட்டு எங்கேயும் மறைந்திருக்க முடியாது என்று நாம் அறிந்து கொண்ட உண்மையாக இருக்கிற முடியினால அதற்குடைய சத்தத்தை கேட்டு பயந்து தோட்டத்துக்குள்ளே ஒழிந்திருக்கிறேன் நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒழித்துக் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து அவருக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்திருந்தார் அந்த வஸ்திரத்தை அவர் இழந்து விட்டபடி கொடுத்தவர் தேடி வருகிற நேரத்தில் இவர் ஒளிந்து கிடக்கிறார் அவருக்கு தேவ மகிமையான வஸ்திரம் அவர் நிர்வாணிகளாயிருந்து வெட்க அறியாதவர்களாக இருந்தார்கள் என்று எழுதிருக்கிறது ஆனால் அவர்களுக்கு ஒரு மகிமையன் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த மகிமையனால் அவர்கள் மூடப்பட்டிருந்தார்கள் அவர்களுக்குள்ளே வெட்கம் கூச்சம் என்கிறது இல்லாமல் இருந்தது விலகிட்டு பயந்து ஓடி போய் மரத்தின் கிளைகளை தைத்து மறைத்து கொண்டு தோட்டத்து ஒளிந்து இருக்கிறார்கள் தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமாக கற்றுடைய முகம் வைக்கப்பட்டிருக்கின்றது எங்கே நடந்தாலும் சரி தேவரோடு உறவாடுகிறவர்களாக இருந்தாலும் சரி தீமை செய்தவுடனே அவர்கள் ஒழிக்க ஆரம்பிக்கின்றார்கள் தேவ சமூகத்தை விட்டு ஒதுங்குகின்றார்கள் அதற்கு பல காரணங்களை சொல்லிக் கொள்ளுகின்றார்கள் என்று நாம் காணுகின்றோம் அதற்கு பல காரணங்களை சொல்லுகிறார்கள் இந்த ஆதாமு ஏவாளுமன்ற பெரும் தவறு அதுதான் ஆண்டவர் மன்னிக்கு தயப்படுத்தவர் அல்லவா கேட்டார் ஆண்டவர் ஆதாமே நான் உனக்கு கட்டளை நீ அதை மீறினாயா என்று கேட்டார் அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஆண்டவரை குற்றப்படுத்தினார் நீர் எனக்கு தந்த ஸ்திரீ அதை பரித்து தந்தால் நான் புசித்தேன் நீர் தந்த பெண்ணு தான் அவளால் தான் நான் கட்டேன் என்று சொன்னார் அதாவது அவள் அவள் தான் அவள் தந்தான் நீர் எனக்கு தந்தவள் அப்ப நீர் தானே அதை செய்தி என்ற கருத்தில் இந்த வார்த்தை இருக்கிறது அருமையானவர்களே பெண்ணை கூப்பிட்டு அவளுக்கு சாத்தான் தொந்தரம் உள்ளவன் நீர் படைத்தவன் அவன் தான் இதனைய கடைசியில் எல்லாருக்கும் தன்மனை விதிக்கப்பட்டது என்று நாம் காணுகின்றோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது நாம் தோட்டத்துக்குள்ள இருக்கின்றோம் தேவனுடைய தோற்றமாயி திருச்சமைக்குள்ளாக தேவன் உலாகுகின்ற இடத்துல தேவன் பிரசாரமாய் இருக்கிற இடத்துல தேவன் நம்மை மகிழ்ச்சி ஊட்டும் அவர் ஆசீர்வாதமாய் அதாவது ஆசீர்வாதமாய் நம்ம இருக்க வைக்கும் இடத்துல நம்ம வந்திருக்கின்றோம் மனிதர்கள் மேல் குற்றச்சாட்டை கொண்டு வருவார் அவர் சரி இல்லை இவர் சரி இல்லை ஆயிட்டேன் என்று சொல்லுவார் இல்லை கத்து கண்கள் எல்லாவற்றையும் பார்க்கின்றது மறைவாக ஒன்றும் அதாவது மரத்தின் கிளைகளை பறித்து போத்துக்கொண்டு அங்கே தோட்டத்துக்குள் ஒழித்து இருக்கின்றார்கள் சொல்ல மனிதர்களும் கிடையாது ரெண்டு பேரும் தேவன் அவர்களை கண்டார் தேவன் கண்டார் கண்டு கூப்பிடுகின்றார் கூப்பிட்டு மன்னிப்பு கொடுக்கத்தானே கூப்பிடுகின்றார் மன்னிப்பு கேட்டிருந்தால் மன்னிப்பு கொடுத்திருப்பார் மன்னிப்பு கேட்கவில்லை அதற்கு காரணங்கள் குற்றச்சாட்டுகளை சொல்லி அவர்கள் அதுக்குரிய தண்டனையை பெற்றுக் என்று நாம் காணுகின்றோம் அருமையானவர்களை கத்துடைய கண்கள் பூமி எங்கும் பூமி எங்கும் விளாவி கொண்டிருக்கின்றது அப்படினால மனிதன் தவறு செய்யும் போது அதற்கான தண்டனை நிச்சயமாக உண்டு அது தப்பாது தப்பாது என்று வேதம் சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சொந்தருக்கிறேன் இல்லையிலேயா இருவருக்கு இரவிலே நிலவு போரணம் என்று ராத்திரி ஒரு சம்பவம் நடந்தது வயலில் தண்ணீர் பாதிச்சுவதற்காக ரெண்டு பேர் சென்றிருந்தார் சரியான ஃபுல் போரணம் வெளிச்சம் அப்படி தகராறு ஏற்பட்டு ஒருவன் இன்னொருவனை வெட்டி கொண்டு விட்டான் செத்துவிட்டார அவன் சாகும்போது மேலே மல்லாக்கா விழுந்தான் விட்டுப்பட்டு மேலே நிலவை பார்த்தான் நிலவுக்குள்ளே ஒரு ஆள் இருக்கிறது மாதிரி இப்போ நாம என்று அந்த பொருள் மீதை பார்த்தால் உள்ளே ஒரு ஆள் இருக்கிற மாதிரி தெரியும் நாம் எப்படி கற்பனை பண்றோமோ அப்படியெல்லாம் தெரியாது அப்படி போல அவன் மேலே பார்க்கும் போது ஒரு ஆள் இருக்கிறது போல அவனுக்கு தெரிந்தது கடவுளே நீயே சாட்சி என்று சொல்லிவிட்டு அவன் ஜீவரை விட்டான் இவ் காலையில் பார்த்தார்கள் யாரோ ஒட்டி போட்டிருக்கிறாரு தெரியவில்லை பல ஆண்டுகள் ஆகிவிட்டு யாருன்னே தெரியாது யாரே கண்டுபிடிக்க முடியவில்லை இவர் ஒவ்வொரு பௌர்ணமி பௌர்ணமி ராத்திரியோ கொஞ்சம் நேரம் சிரிப்பானா இன்னும் கடவுளை சாட்சியாக வைத்தார் கடவுளை என்ன பண்ணிட்டார் அப்படின்றது ஒரு நாள் நல்ல உஷ்டமான நேரத்தில் இந்த கிராமங்கள வீடுகளில் முத்தத்தில் வந்து தெருவில் வந்து குடும்பமாக உட்காந்து கதை பேசிட்டு கொஞ்சம் காற்று வாங்கிட்டு அப்புறம் போவாங்க அது எங்களுடைய ஊர்லலாம் நான் அதை பார்த்துருக்கேன் அப்படி உண்டு அப்போது வரிசையாக வீடு இவங்க தம்பதி இந்த மனுஷனும் குடும்பமும் அவங்க வீட்டு மொத்தத்தில் இருந்து கதை பேசிட்டு சரி நீ கொஞ்சம் படுத்துக்கிட்டாங்க இதை மல்லாக்கா நீ பௌர்ணமி ராத்திரி மல்லாக்காய் படுத்து அடுத்த அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்து வீட்டுக்காரங்கெல்லாம் குடும்பம் குடமாக இருக்கிறாங்க இவன் பௌர்ணமி ராத்திரி எல்லாம் வந்து பழைய ஞாபகம் வந்துவிட்டவனுக்கு வந்தோன்னே ஒரே சிரிப்பாக சரி சிரிப்பு இருக்குது இப்போ கடவுள் ஒருவர் இருக்கிறார் நாங்களே கடவுள் பார்ப்பார் என்று சொன்னாங்க கடவுள் கண்ணு இருக்குதா வருஷம் என்ன ஆச்சுது என்ன ஆச்சுது ஒன்றுமே இல்லை எல்லாம் போச்சுது எடுது ஒரு சிரிக்க சிரிக்கையோ மனைவியை தட்டி தட்டி என்ன என்னன்னு கேட்குறது ஒன்றும் சொல்லலை தட்டி கேட்டால் சொல்லுது பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்த்தாங்க தன்னால் இந்த மருந்து சிரித்து கொண்டு கிடக்கிறானே அப்படின்னு வந்து எல்லாரும் பார்த்தேன் கடைசியில் வீட்டு அங்கிட்ட சொல்ல மாட்டீங்களா ஏன் தன்னால சிரிச்சு அப்படி என்று அவன் கேட்டாள் அப்போ இப்படி ஒரு சம்பவம் இன்னும் ஒரு சித்தான இல்லைவா நான் தான் விட்டி போனது சாகும்போது இப்படி சொன்ன ஆண்டு ஒரு ஏ கேடைஞ்சு நிலவை பார்த்து சொன்னான் இன்றைக்கு இந்த நாள் அதனால் அதை நான் சிரிக்கிறேன் சரி இதுவாக கேட்டு வச்சிட்டேன் ஒரு தட்டியும் சொல்லிடறாது காலையில் தண்ணிக்கு போனான் கிணற்று பெண்களெல்லாம் வளைந்து கொண்டாரிய வளைந்து கொண்டு அதை பார்த்த பெண்கள் பக்கத்தில் விடுவாங்க வளைந்து கொண்டு கேட்டாங்க ராத்திரி உன் கனவு சிரித்தாங்க எதுக்கு நீ கேட்டிருப்பில்ல இல்லை இல்லை ஒன்றும் இல்லை இல்லை நீ கண்டிப்பாக சொல்லி ஏன் மறக்கிற சொல்லு அது இப்படியாக்கும் கதை அப்படின்றி எப்படி கதை இப்படி அவர் செத்தா இல்லவா அது எப்படின்னு சொல்லி யாருக்கும் சொல்லிடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த அம்மா போய் புருஷன் கிட்ட சொல்றாரு உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி வந்து இறங்கிட்டான் படைகள் காப்பு மாட்டி கொண்டு போய் தூக்கிறேன் தேவ நம்மை காண்கின்றவர் கத்துடைய கண்கள் பூமி எங்கோ எத்தனை வருடமானாலும் விடாது அருமையான பிள்ளைகளை எச்சரிப்பின் மசாலா இது கருத்துடைய கண்கள் எங்கும் உலாகுகின்றது மறைத்து விடலாம் அவன் தான் தப்பினான் இல்லை இவள் தான் நான் அல்ல என்று பேச்சில சிலது நாம் மேற்கொண்டு விடலாம் அருமையானவர்களே அது பெரிய ஒரு திறமை அல்ல குற்றத்தை ஒத்துக்கொண்டவைகளை சரி பண்ணிவிட்டால் கத்தோடைய இறக்க உடனே கிடைக்கின்றது கத்துட கண்கள் பூமிங்கு உலாகி கொண்டே இருக்கின்றது வாய்நாள் பேசுகிறத மாத்திரம் கிரியில நடத்துகிறதை மாத்திரமல்ல நம்முடைய உள்ளத்தின் எண்ணங்களையும் கத்தர் வகையறுக்கின்றவராக இருக்கின்றார் என்று திருவாசனம் சொல்லுகிறபடியால ஆண்டு அவர் என்ன சொல்லப்படுகிறேன் அலையலையா எத்தனை சம்பவங்களை உங்களுக்கு சொல்ல முடியும் இங்கே நம்முடைய இந்தியா தேசத்தில் ஒரு கொலையை செய்துவிட்டு ஒருவன் சிறிலங்காவில் போய் அங்கேயே பிரஜாகிவிட்டான் வருடங்கள் வருடங்கள் கிடந்தது கேஸ் இல்லாமலே போயிட்டு இப்படி இருந்தது கண்டுபிடிக்கவே முடியவில்லை ஒரு நாள் பகல் வேளையில கசாப் கடையில ஒரு ஆட்டு வெள்ளாட்டு தலையை வீட்டுக்கு உபயோகத்துக்காக வாங்கி கொண்டு போனான் அதே நேருக்கு நீதிபதி நீதிமன்றம் கோர்ட்டு வாசலுக்கு நேரம் போயிருக்கிறான் நீதிபதி அந்த வாசலுக்கு நேரம் இருக்கிறார் இவன் ஆட்டத்தலை கொண்டு போகும்போது அவருக்கு பார்க்க மனுஷன் தலை மாதிரி தெரியுது மனிதன் தலை மாதிரி அப்போ பட்ட புகலில் நம்முடைய தேசத்தில் ஒரு தான் மனிதன் தலை கொண்டு போகிறான் என்று சொல்லி ஓடி பிடிங்கப்பாவே பிடித்து கொண்டு வந்தால் ஆட்டுத்தலை சரி போக அப்படியே சிறுமி கொஞ்ச தரம் போனவன மனுஷன் தலையாக தெரியுது பழமொழி அவனுக்கு கூப்பிடுங்க இவருடைய கண்ணுக்கு அது நீதிபதியுடைய கண்ணுக்கு அது மனுஷன் தலையாக தெரிகிறது கூப்பிட்டு தாரிக்கும்போது போலீஸ் அவங்க திருவி திருவி கேட்கும்போது சொல்லித்தானாகணும் அவர் ஒத்துக்கொண்டான் இத்தனை வருஷத்துக்கு முன்னால் இந்தியா தேசத்தில் ஒரு கொலை செய்துவிட்டு தான் நான் இங்கே வந்து தலைமறை வாங்கினேன் கண்டுபிடிக்கப்பட்டது உடனே இந்தியாவில் உள்ள போலீஸ் செய்தி கொடுத்து அருமை அவனுடைய கத்துணைய கண்கள் பூமி எங்கோ அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை நாமும் நம்முடைய ஆண்டவராகித்தேவனுக்கு ரொம்ப பயபுக்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிற வாக்கு சொல்கின்றது அதான் தாவிதரை சொன்னார் உண்டாக்கின கருத்திற்கு முன்பாக பணிந்து பயபக்த வாழ்கின்றவர்களுக்கு அவர் மிகவும் நல்லவர் ரொம்ப நல்லவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அவர் அதனால் பிரியமில்லாமல் வாழ்கிறவர்களுக்கு விரோதமாக அவருடைய முகம் வந்துவிடும் என்று நாம் காணுகின்றோம் இவருடைய தேசத்துல நடக்கிற எல்லா காரியங்களையும் கருத்தர் பார்த்து கொண்டே இருக்கின்றார் அது அந்த பாவம் எங்கும் போகாது எங்கும் போகாது ஆதி ஆகவும் நான்காம் அதிகாரம் ஒன்பது முதல் பன்னெண்டு வரைக்குள்ள வசனங்களை நாம் ஒருவர் வாசிக்கலாம் கர்த்தர் காயினை நோக்கி சகோதராக கொலை செய்துவிட்டு சொல்றதுக்கு என்ற நிலையில் துணைகரமாக என்ன செய்தாய் நீர் சத்தம் பூமியில் இருந்து என்னசத்தின் உயிரிழத்த வா சொல்லு விட்டாருக்கும் தெரியாது நீ கொலை செய்து விட்டு அழைத்து விட்டாய் நான் அதை பார்க்கிறேன் உனக்கு கூடாது இந்த பூமி தன் பலனை கொடுக்காது பாருங்க அருமையாக படைத்திருந்தார் முள்ளும் குறுக்கும் கோரைகளும் முருங்கைகளும் கடைகளும் வளைத்து மனிதன் நல்லவதையே நிலத்தில விதைக்கிறான் என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்து விடுகிறீர் நானும் சமூகத்தை விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைவரனா இருப்பேன் என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொண்டு போடுவானே என்றார் அப்பொழுது கத்திர அவனை நோக்கி காயினை கொள்கிற எவன் ஏழு சுவரும் என்று சொல்லி காயனை கண்டுபிடிக்கிறதாக அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஒன்றும் அறிந்திருக்க மாட்டாது என்பதை சொல்லிக் கொள்கிறேன் இப்பொழுது பிள்ளைகளை மிகவும் சந்தோஷப்படுகிறேன் நேற்று இரவு நான் உபாசபிற்கு புறப்பட்டு இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் டயர்டா இருந்தது உட்கார்ந்து இப்படி தயாரித்து கொண்டு இருக்கின்ற போது நம்முடைய சபைக்குள்ள அதாவது இந்த தண்ணீரை கொதிக்க ஆவி நீராவி வரும்லவா அப்படி ஒன்று குப்பன் இங்க உள்ளே வருகின்றது அப்படி என்னுடைய ஆவியாளர்கள் பேசுற பிள்ளைகள் ஒரு மனதை கட்டளையிட முடியாத என்னுடைய ஆவியின் அனுக்கிரகத்தை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் நம்ம ஒரு மனப்படுத்திக் கொள்ள முடியாது ஒரு புலவன் சொல்லுகிறார் மனிதனுடைய மனம் என்னதான் குரங்கு என்று சொல்லுகிறார் குரங்கு மாதிரி தாவி தாவி போயிடும் இங்கே இருக்கிற மனிதன் ஒரு சங்கத்துல ஆயிரக்கணக்கான வயதிலுக்கு அங்கே அவருடைய மனம் போயிருக்கும் அங்கே நேரத்தில் அங்கே இருக்கும் அது செய்யும் ஆ தான் அந்த நிலை நமக்கு தர முடியும் ஒரு மனிதன் பாவத்தை வெல்ல வேண்டுமா அவர் தான் தர வேண்டும் மனிதனால் முடியாது மனிதன் பாவத்தில் கற்பம் தரித்து துற்குணத்தில் உருவான மனிதன் என்று நாம் காணுகின்றோம் அவன் அப்படிப்பட்ட சடலத்தை உடையவனாகத்தான் மனிதனை இருக்கின்றார் இதுல நல்ல கிரிகளை எதிர்பார்க்க முடியாது அதான் சொன்னார் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியை மாற்றக்கூடுமானால் தீமை செய்ய பழகி நீங்களும் நன்மை செய்யக்கூடும் தீமை செய்யாது எத்தியோபியன் தன் தோலை நீக்கிறோம் தடித்த தோலை அந்த கருப்பு தோலை மாற்ற முடியாது சிவிங்கி புள்ளி புள்ளியா இருக்கிற புள்ளி அது தனியாக பிழையன் ஆக முடியாது அதே போல தீமை செய்ய பழகிய மனிதன் சபைக்குள்ள மக்களை ஒருமுகப்படுத்தும்படியாக என்னுடைய அனுக்கரகத்தை நான் கட்டளையிட்டுக் என்று சொன்னார் அலையலோயா அலையலோயா ஆனப்படி நாள் அருமையானவர்களே ஆண்டோ ராய் கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டே இருக்கிறது உங்களையும் என்னையும் பார்க்கின்றது இந்த அறிவுடையவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் வாழ்க்கையில் ஒருபோதும் பேர்தலுக்குட்பட மாட்டோம் என்பதை மனதில் வைத்து நாம் தீமை செய்கிறது விட்டு நன்மை செய்யும் அதோடு மாத்திரமில்லை நமக்கு எவ்வளவு பெரிய தீமைகள் நடந்தாலும் சரி கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் கர்த்தருடைய கண்களை அதை யாரும் பார்க்கவில்லையே நமக்கு யாரும் துணை இல்லையே வாய்த்தடுக்குள்ளவர்கள் அவர்கள் பேசி பொய்யை மையாக மாற்றிவிட்டு நல்லவர்களை குற்றவாளிகளாக அவர்கள் தீர்த்து விடுகிறார்களே என்று ஆள் பலன் இல்லை பணபலன் இல்லை பல காரியங்கள சிறியவர்களாக ஏழைகளாக எளியவர்களாக இருக்கிறோமே எண்ணலாம் கற்றுடைய கண்கள் பூமி இங்குல ஆகுகிறது உங்களை என்னை அது பார்க்கின்றது சிறுவேலை காக்கிற தேவன் உறங்கவும் மாட்டார் தூங்கவும் மாட்டார் என்று வேதம் சொல்லுகிற பிள்ளைகள் இருக்கின்றார் என்று வேதம் சொல்லுகிறது காக்காயை பாருங்க காக்காய காக்கைக்கு தன் குஞ்சி பொன் குஞ்சின்னு தான் அது கரப்பா இருந்தாலும் தன்னுடைய குஞ்சு தன்னுடைய பிள்ளை என்றால் அதுக்கு பொண்ணாகத்தான் அது எண்ணுகின்றது அது கூட்டில அடகாத்து குஞ்சு வரித்தோடனே எல்லாம் குஞ்சை முடிமுளைக்காது குஞ்சாக இருக்கும் இது இரபறக்க போயிடும் இரபறக்க போனாலும் அங்கே பக்கத்தில் தான் இருக்கும் இந்த கூட்டை பார்த்து தான் இருக்கும் நீங்கள் பார்த்துருங்க அந்த மரத்து மூட்டில் போனாலும் நம்மளை பறந்து அடிக்கும் அது மேலே அது குஞ்சு பொறுத்திருக்கும் அது கூட்டத்தில் குஞ்சு கிடக்குல இது எங்கேயோ எங்கேயோ இருந்து வந்துடும் சத்த போட்ட உடனே பெரிய ஒரு கூட்டமே கூடிறோம் இதெல்லாம் பார்க்குறோம் அதப்பட ஆண்டவன் தேவன் எப்போது நம்ம எதிராளிகள் நம்மை தாக்கி விடாமல் நோய் நம்ம மேற்கொண்டு விடாதபடி பஞ்சம் பட்டினி பசியில போகாமல் இருக்கு நெருக்கத்துல கைவிடப்பட்ட கண்கள் நமது நோக்கமாயிருக்கின்றது வேலையிலோயா ஆனப்படினாலே தீமை செயல்களை கூடமாய் கத்தனை முகம் வைக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாவதாக நான் பார்க்கின்ற காரியம் ஆதி ஆகமும் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் இங்கே ஒரு மகளை நாம் பார்க்கின்றோம் அருமையானவர்களே நாம் அரை வீட்டை அழுகின்றோமா பெருமூச்சு விட்டு எழுகின்றோமா இந்த ஆகார் ஆபரகமாக வலியுறுத்தப்பட்ட இந்த அம்மா துரத்தில் இருந்த தண்ணீரும் சிலவாகிவிட்டது அப்ப கூடல இருந்து அப்பமும் காலியாகிவிட்டது இப்பொழுது வனாந்திரத்திலே அலைந்து திரிந்த பிள்ளை தண்ணி தாகத்தினால சாகரதை நான் பார்க்க என்று புலம்புகின்ற அங்கே கர்த்தன் அவளை கண்டார் வாசகை காண்பவரை நானும் இவ்விடத்தில் என்னைக்கு மகிமை உண்டாவதாக புலம்பி அழகின்ற வனாந்தரமான இடத்துல நான் என்ன பிள்ளையுடைய சாபை நான் பார்க்க மாட்டேன் என்று அவள் கதர்கின்றாள் என்று கூப்பிடுகிறார் அதோ நீர்களோடை வருகிறது கோரி என்னுடைய மகனுக்கு கூடை இன்றைக்கு முஸ்லீம்கள் அதை புனித ஸ்தலமாக வைத்திருக்கின்றார்கள் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அந்த இடத்துல குறிக்கப்பட்ட எல்கைக்குள்ளே கூட ஆள் புகழ் விடாமல் பாதுகாத்து வைத்திருக்கிறதாக கேள்விப்படுகிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அண்டவராகிய தேவன் நம்முடைய கண்ணீரை காணுகின்றார் காடுகிறார் யாருமே பார்க்கவில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் கண்ணீரை காண்பிக்காமல் வருஷங்கள் பதாக விட்டது என்று என்ன வேண்டாம் கண்ணீர் ஏக்கத்திற்கான கண்டுகொள்ளவில்லையே யாருமே இல்லையே என் நிலைமை இப்படி ஆகிவிட்டதே என்று நீங்கள் தவிக்க வேண்டாம் உங்களை ஒருவர் பார்க்கின்றார் கத்துடைய கண்கள் பூமி எங்கு ஒரு ஆவிக்கொண்டே இருக்கின்றது தமிழை பிள்ளைகளை பார்க்க முடியாத தம்முடைய ஜனங்கள் மேல் கர்த்த நோக்கமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொலுத்துகிறேன் ஹெலலோயா ஹலையலோயா ஹலோயா தேவனாய் கத்துடைய கண்கள் மனுபுத்தரரை நோக்குகிறது பார்க்கலாம் சங்கீதம் பதினோராம் சங்கீதம் நான்காவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் கத்தர் தமிடைய பரிசு ஆலயத்தில் இருக்கு கர்த்தர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கின்றார் சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவனுடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்குது கர்த்தனுடைய ஆலயத்தில் இருக்கின்றார் நான் குடி ஒரு முதலாம் மத்திய ஆலயத்தில் ஆண்டு மெய்யாகவே அலையலையா இது தேவனுடைய ஆலயம் இங்கே சிங்காசன பரலோகத்தில் இருக்கிறது அங்கிருந்து மனோக்களை பார்க்கின்றார் ஒவ்வொருவரையும் பார்க்கின்றார் என்னையும் பார்க்கின்றார் என்னுடைய உறவின் முறையில் ஒரு பையன் வந்தான் வந்து என்னிடத்தில் அண்ணாச்சி பையன் அண்ணன் ரசிக்கப்படாதவங்க அவ அனுதாபத்தை பாருங்க எனக்கு ஆச்சரியமா இருந்து வந்து சுத்தப்பா நீங்கள் வந்துடுங்க நாங்கள் உங்களை கவனிச்சிக்கிறோம் அப்படி என்று சொன்னார் அப்படியா அதுக்கப்புறம் நேற்று ஒரு போன் வந்தது நாங்கள் உங்களை பார்த்துக்கிறோம் என்னை பார்க்க ஒருவர் இருக்கிறார் லேலுவையா என்னை பார்க்க ஒருவர் இருக்கிறார் எனக்கு ஆதரவு கொடுக்க ஆயிரக்கணக்காரன் பேர் இருக்கிறார் என்ன நான் சொன்னேன் லேலுவையா அவர்களுடைய பாசத்தை நான் எண்ணிக்கொண்டு பாராட்டினேன் ஆனால் நாம் இவர்களை நம்பியல்ல அல்ல நான் மனிதர்களை நம்பியல் தேவனுக்கு மயமையை தேவராக கத்துடைய கண்கள் மனுமுக்களை மனுவுத்திரரை பார்க்கிறேன் பார்க்கிற அவருடைய பார்வையில ராம இருக்கின்றோம் அப்படி என்று என்னிடத்தில் அவர் சொன்னார் சொன்னார் திரும்ப திரும்ப சொன்னேன் அந்த வார்த்தையை சொல்ல அது அது எனக்கு அவசியம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட மனிதன் என்று எண்ணி எனக்கு அங்கீகாரத்தில் ஆதரவு என்று எண்ணி அப்படி உறவினர்கள் என்னுடைய காது கேட்க பல வார்த்தைகளை பாசிட்ட இறந்தவுடன் என்னுடைய மூத்த அண்ணன் அவர் அவர்களெல்லாம் நம்முடைய சபைக்கு ரொம்ப விரோதிகளாக இருந்தவர்கள் அதான் நமது மேலும் பாசம் அல்லவர்கள் அவர் என்னுடைய மருமகாட்டைகள் அவங்க நம்ம சபையில் இருக்காங்க தம்பிய பார்த்து கொள்வாங்களாம்மா யார் பாப்பா அவரை அப்படின் அப்போ அவன் சிரிச்சுட்டு சொல்லியிருக்கிறார் நீங்கள் நினைக்கிறபடி அல்ல அவர் அவர் கடவுளுடைய பிள்ளை அது அவரை பார்க்கறதுக்கு அவர் கத்துடைய ஆலயத்தில் இருக்கின்றார் அருவியாயிரம் தேவையான பிள்ளைகளே எங்கே தமிழ் பிள்ளைகள் இருக்கிறார்கள் தவிக்கிறார்கள் நெருக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் எங்கே தமிழக பிள்ளைகளுக்கு நெருக்கம் என்கிறது கண் பார்த்து கொண்டே இருக்கின்றது அருமையான பிள்ளைகளை கருத்துடைய கண்கள் பூமி உலாவுகிறது அவருடைய பலத்தை வெளிப்படுத்தும் நீதி நோக்கமா இருக்கடை கண்கள் நீதிமன்றிகள் அவர்கள் கூப்பிடுகளுக்கு திறந்திருக்க நீதிமன்ற மேல் கத்துடை கண்கள் நோக்கமா இருக்கின்றது தீவிர செயலர்களுக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது அலையலோயா ஆனப்படி நான் அருமையானவர்களே தமிழ பிள்ளைகளுக்கு அதாவது நன்மை செய்யும்படியாக நீதிமன்ற்கள் மேல் கற்றுடை கண்கள் எப்பொழுது இருக்கிறது என்பதை நான் உங்கள் பத்தியிலே சொல்லிக் கொள்கிறேன் ஊழிய காலத்துல இந்த விசுவாச ஜீவிய காலத்துல இவை நிறைய பார்த்திருக்கிறோம் போல் உள்ள இடங்களில் அல்ல அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் சீடர்கள் சமுத்திரத்திலே பிரயாணம் செய்தார்கள் பிரயாணம் செய்யும் போது அங்கே பயங்கரமான கொந்தளி போலும் கடலுடைய சீற்றமும் அதிகமாகிவிட்டது இப்போ கடலுக்குள்ள யாரை நோக்கி முடியும் அவர்கள் தவிக்கிறார்கள் ஆண்டு ஒரு கரையில் இருக்கிறார் அதை தேவன் கண்டார்யா தமிழை பிள்ளைகளே தவிக்கிறது அந்த பயணத்தில் அவர்கள் தவிக்கிறதே கஷ்டப்படுகிறதை கண்டு சவுத்திரத்தின் நடந்து அங்கே வந்தார் என்று மார்க்சிஸ்டிசம் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் நாம் ஒருவர் வாசிக்கிறார் சாயங்காலம் நடுக்கடலில் இருந்தது அவரோ கரையிலே தனிமையாக இருந்தார் அப்பொழுது காற்று எதிராக இருந்தபடினால் அவர்களோ தண்டு வலிக்கிறதில் அவர் கண்டு வருத்தப்படுகிறார்கள் தண்டு வலித்து காற்று பலமாக சுழற்றி அடிக்கிறது தண்டு வலித்து மிகவும் வருத்தப்படுகிறார்கள் தேவன் கண்டு ராத்திரியில் நாலாஞ்சாமத்தில் கடலில் மேல் நடந்து வந்து அவளை கடந்து போகிறது போல் காணப்பட்டார் கடலில் மேல் நடக்கிறதே கண்டு ஆவேசம் என்று சத்தம் அலறினார்கள் அவர்கள் அமர்ந்தது அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள் காற்றங்கள் அமர்ந்து விட்டது என்று ஆச்சரியப்பட்டார்கள் அருமையான தண்டு வலித்து வருத்தப்பட்டார்கள் விட்டு விட்டாரா வாழ்க்கையிலே குடும்ப பாறைகள் வாழ்க்கையில பல பாறைகள் கடன் பிரச்சனைகள் பலமான சூழலைகள் பிள்ளைகளை பற்றிய பாரம் பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம் நான் வருத்தப்படுகிறதை கர்த்தர் காணுகின்றார் ஆண்டவர் காணுகின்றார் நம்முடைய சூழலே அங்கேயே கர்த்தர் வருவார் அலையலோயா கர்த்தர் அங்கே வந்து அதையெல்லாம் அமர்த்தி போடுவார் என்று வேதம் சொல்லுகின்றது சிறப்பு கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை யாரும் அவருக்கு ஆளுட்டு சொல்லவில்லை அவர் கரை சமுத்திரத்தின் நடுவில் இருக்கிறார் அவருடைய கண்கள் பூமியின் கடகோடி நடக்கிற சம்பவங்களையும் அவருடைய கண்கள் காணுகின்றது அதற்காக நன்றி செலுத்துகிறார் கத்துடைய பிள்ளைகளை கத்துடைய கண்கள் பூமி ஆவிக்கொண்டே இருக்கின்றது சுற்றி கொண்டே இருக்கின்றது நமக்கு உரமாயிருக்கிற தீமைகளை தண்டித்து கீழ்படுத்தி போடவும் நமக்கு இருக்கிற நெருக்கங்களை மாற்றி வருத்தங்களை நீக்கி நமக்கு ஆறுதல் ஆண்டு ஆண்கள் மேல் கத்தடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது அண்டவரே அவர்கள் தண்டு ஒலிக்கும் போது அண்டவரே ஆண்டவரே தானே சொல்லிக் கொண்டு அழைச்சிருப்பாங்க செவிகள் அதை கவனித்து கேட்டது கேட்டு அங்கே வந்து அவருடைய உபத்திரங்களை அவர் மாற்றி போட்டார் என்று வேதம் சொல்கிறது உங்களை என்னையும் பார்த்து கற்றனை வார்த்தை சொல்கிறது என்னுடைய கண்கள் பூமி எங்கு உலாவி பார்க்கின்றது என்னை இல்லை தேசத்தில் காணப்படுகிற சம்பவங்களை தேவையுடைய கண்கள் பார்க்கின்றது எப்படி என்று நாம் என்ன வேண்டாம் கத்தரவை செய்ய வல்லவராக இருக்கிறார் ராட்சியத்துக்கு உரமாய் தீமை செயலர் தேசத்துக்கு உரமாய் கத்துடை முகம் வைக்கப்பட்டிருக்கின்றது கத்துடைய கண்களவைகளை காணுகின்றது ஆவேன் அருமையான கற்றுடை பிள்ளைகளை நாம் தொய்ந்து போக வேண்டாம் கத்துடைய கருத்தை உறுதியாக பற்றி அப்பா பக்தனாகி தாவித ராஜா சொல்லுகிறார் நான் இளைஞனாயிருந்தேன் முதிர் வயதுள்ளுவனும் ஆனாலும் வாசிக்கலாம் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக சங்கீத முப்பத்தி ஏழு நான் நமக்காக அவர் சொல்லுகின்றார் நமக்காக இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கின்றது இந்த வார்த்தையை ஆனவர் இந்த வேதாக சத்திய விரதத்தில் சேர்த்திருப்பதனுடைய காரணம் உங்களுக்கும் எனக்கும் ஆலோசனையாக மைகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் அலே லோயா அலேலோயா அலேலோயா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அருமையான கற்றுடைப்பிள்ளைகளை அண்டவராகிய தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது கத்துடை கண்கள் பூமி எங்கு உலாகிக் கொண்டிருக்கிறது இரண்டு நாடாகவும் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியத்தை ஒருவர் வாசித்தார் தம்மை பற்றி உத்தம இறுதியத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வெளிப்படுத்துவதற்காக பூமி எங்களுடைய கண்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறது என்று திருவசனம் சொல்லுகிறபடியே ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன் மகிமை உண்டாவதாக இந்த ஊழிய காலத்தில் எவ்வளோ சாத்தானுடைய ஆழங்களுக்குள்ளெல்லாம் நாம் போய்விட்டு வந்திருக்கின்றோம் கர்த்தர் கைவிடவே இல்லை லேலோயா அவருடைய கண்கள் நமதுமே நோக்கமாகவே இருந்ததை நாம் அறிந்திருக்கின்றோம் லேலோயா அலே லோயா எத்தனையோ எழும்பி நம்மை அழைத்து போடும்படியாக எழும்பினார்கள் கண்கள் நமதுமே நோக்கமாக இருந்தது கைவிடப்படவே இல்லை என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் இளையிலேயா சங்கரங்கோயில் பக்கம் துரசாமிபுரம் என்ற இடத்திலுடைய சபை பிராஞ்சு ஒன்று இருக்கிறது அதனுடைய வரலாறு ரொம்ப பெரியது அந்த ஊரில் சர்க்கரை புலவர் என்ற ஒரு பெரிய மாந்திரவாதி இருந்தார் அந்த ஏரியாவில் உள்ள அந்த பக்கத்தில் உள்ள அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமங்கள் பூரா அவருடைய கைக்கோள் தான் அவரை மீறி ஒன்றும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெயர் பெற்றோராக அவர் இருந்தார் அவருக்கு மூன்று மனைவிகள் ஒரு மனைவினுடைய மகன் அவர் இந்த பக்கத்தில் சர்வே டிபார்ட்மெண்டில் வேலைக்கு வரும்போது அவர் சந்திக்கப்பட்டார் சந்திக்கப்பட்டு அவர் கடவுளை பிள்ளையாக மாறி ஊழியக்காரர் ஆகிவிட்டார் கர்த்தர் சொன்னார் அவனை சொந்த ஊரில் ஊழியக்காரனாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார் அப்படியே நாம் ஏற்பாடு பண்ணினோம் இப்போ இவர் அங்கே போனதுனால அவருடைய தாயாரை தன் பக்கமாக சேர்த்து கொண்டார் அது பக்கம் அவர்கள் கையில் இருந்து சொத்து சோகங்கள் எல்லாம் இவர்கள் அதில் உள்ள வருமானங்கள்லாம் இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் இப்போ அந்த எல்லாம் அவருக்கு நின்று போன உடனே எங்களை அட்டாக் பண்ணுவதற்காக நாங்கள் தானே இதற்கு காரணமாக இருந்தோம் என்று அதற்காக வேலைகளை அவர் செய்தார் நாங்கள் இங்கிருந்து புறப்படாத நாட்களில் இங்கிருந்து வரவிடாமல் தடுப்பதற்கெல்லாமல் அவர் அந்த மாந்திரிக்கு வேலை செய்தார் அங்கே போன பிறகும் ஆனால் பலியே காட்டிக்கொள்ள மாட்டார் ரொம்ப ஐயா ஐயா சாமி சாமி என்று தான் சொல்லுவார் இப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூலும் இருக்கிறது இன்றும் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒருவர் அதனால் கையெழுத்து போட தெரியாது ஆனால் அவர் மாந்திரிகத்தில் அவ்வளோ மிகப்பெரிய காரியங்கள்லாம் அவர் செய்திருக்கிறார் அப்படி இருந்தார் அப்போ நாங்கள் இங்கே போன பிறகு ரொம்ப இதாக சமீனி என்னுடைய உங்களுக்கு எல்லா சௌகரியமும் நான் செய்து தருகிறேன் தங்க அடுத்த பக்கம் இருந்து இரவு எங்களுக்கு குரூதமாக மாந்திரிக வேலை செய்ய ஆரம்பித்தார் அப்போ நாங்கள் காலையில் வீட்டில் சொல்லிவிட்டு வந்தோம் இவர் வந்து தேவனுக்கு குரோதமான செயல்களை பண்ணுகின்றார் நிறையா பேருக்கு அவர் பண்ணியிருக்கலாம் இப்பொழுது அவர் செய்கிறது அவருக்கு ஆபத்தாக முடியும் சொல்லிவிடுங்கள் என்று விட்டு போய்விட்டோம் ஊருக்கு வந்து ஒரு வாரத்தில் அவருக்கு நாக்கல் அவள் எழுத்து விட்டது கைகால் செயல்படாது இப்படி இருக்கிறார் என்ற செய்தி வந்தது அப்பொழுது நாம் அங்கே அழைக்கப்பட்டோம் சென்றோம் அவர் சொன்னபோது மனஸ்தாகப்பட்டார் பட்டு பாவை செய்தார் அவருக்கு பரசுத்தாவியும் கிடைத்தது அவருக்கு ஞான ஸ்நானமும் கொடுத்தோம் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக இப்படிப்பட்ட நிலையில் இருந்தார் அவருடைய ஏடுகள் மந்திரங்கள் அவருடைய மாலை அவர் வைத்திருந்த சுரபங்கள் இவைகளெல்லாம் மூன்று பேர் சுமக்கிற அளவுக்கு நாங்கள் கட்டி கொண்டு போய் ஒரு குளத்தில் வனாந்திரமான இடத்துல காலையில் பத்து மணியிலிருந்து சாயங்காலம் ஐந்து மணி வரைக்கும் எரித்தோம் இப்படியெல்லாம் செய்து அவர் எழுதி கொடுத்த பூமி இப்பொழுது அங்கே ஆலயம் கட்டி இருக்கிறது சிலையிலேயா அவர் கடைசி நாட்களில் அவருடைய பூமி ஒன்று பத்து சென்று பதினைந்து சென்று பூமி ஆலயத்துக்காக எழுதி கொடுத்தார் மெயின் ரோட்டில் இன்று நம்முடைய ஆலயம் இயங்குகிறது இல்லையிலோயா இல்லையிலோயா என்ன சொல்கிறேன் இளைஞனாயிருந்தேன் எதிரும் நான் நீதிமான சந்ததியில் இருந்தேன் கைவிடப்பட்டதையும் கண்டதே இல்லை இல்லையிலோயா நான் அப்படி நல்ல உங்களுக்கும் எனக்கும் பெரிய பாதுகாப்பை வைத்திருக்கின்றார் அவருடைய கண்கள் பூமி எங்கு கொண்டே இருக்கின்றது எதற்காக தம்மை பற்றி உத்தமித்தோடு யார் இருக்கிறார்கள் என்கிற அவர்களை பார்க்க இவர்களுக்கு யார் தீமை செய்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அவருடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாக அன்றுவராகி தன்னுடைய கண்கள் பூமி எங்கும் உங்களாக கொண்டே இருக்கின்றது பயப்பட வேண்டாம் அல்லையா தனித்தாள் என்று எண்ண வேண்டாம் வீட்டில் எல்லாரும் எதிரிகள் ஒராள் எண்ண வேண்டாம் ஊரில் ஒருவரும் இல்லை வரி கொடுக்காவிட்டால் உங்களை துரத்து விடுவோம் என்று பயப்பட வேண்டாம்